அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலியிலிருந்து எஸ் இனுவேல் இந்திரான் சிந்தனையின் தலைப்பு எனது லக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் தேதி காத்தலினா தீவிலிருந்து கலிபோர்னியா கடற்கரவரை காத்தலினா கால்வாயை நீந்தி கிடக்கும் செயலில் சாட்விக் என்பவர் ஈடுபட்டார் வழி நெடுக சுறாமீன்களின் தொந்தரவு இருக்கும் என்பதால் சாட்விக் மருத்துவ உதவிக்காக அவரை தொடர்ந்து உதவி படகுகளும் பயணமாயின பதினைந்து மணி நேரம் கடந்த பிறகு கடுமையான பனிமூட்டம் சூழ்ந்து அவருக்கு லக்கை காண முடியாமல் செய்துவிட்டன பார்த்தார் சாட்விக் படகில் வந்து கொண்டிருந்த தனது தாயாரிடம் நான் சென்றடைய வேண்டிய லக்குக்கு இன்னும் எத்தனை தூரம் என்பதை அறிய முடியாமல் பனிமூட்டம் அதிகமாக சூழ்ந்துள்ளது கண்ணுக்கு தெரியாத லக்கை நோக்கி பயணிக்க என்னால் முடியவில்லை எனது நீச்சலை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு படகில் ஏறிவிட்டார் சாட்விக் அவர் படகில் ஏறி அமர்ந்த பிறகுதான் தெரிந்தது இன்னும் அடைய வேண்டிய லக்குக்கு ஒரே ஒரு மைல் தொலைவுதான் இருக்கிறது என்பது ஆனாலும் அவர் முயற்சியை கைவிடவில்லை இரண்டு மாதங்கள் கழித்து மீண்டும் ஈடுபட்டு காத்தலினா கால்வாயை கடந்து உலக சாதனை புரிந்தார் இரண்டாவது முறை நீந்தும் கடலில் கடுமையான பனிமூட்டம் இருக்கத்தான் செய்தது லக்கை மறைக்கத்தான் செய்தது ஆனாலும் இம்முறை எப்படி உங்களால் நீந்தி லக்கை அடைய முடிந்தது என நிருபர்கள் கேட்டதற்கு இம்முறை லக்கு எனது கண்களுக்கு தெரியாமல் போனாலும் அந்த லக்கையின் காட்சி பூர்வமாக என் மனத்தில் இருத்தி கொண்டேன் ஆகவே வென்றேன் என்கிறார் புளாரன்ஸ் சாட்விக் லக்குகள் கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்பட வேண்டும் அவற்றை அடைவதற்கான வரைபடத்தை மனம் திட்டமாக வரைந்து வைத்திருக்க வேண்டும் சிகரங்கள் எப்போதும் உயரத்தில் தான் இருக்கும் இருந்தாலும் அயராத முயற்சி எட்டி சேலை செயலை எளிமையாக்கிவிடும் எல்லோரும் உயர்ந்த குறிக்கோளுடன் தான் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அதில் விடா பிடியுடன் வைராக்கியமாக இருப்பவர்கள் ஒரு சிலர்தான் அவர்கள்தான் லக்கை அடைந்து சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் சிந்திப்போம் நம்முடைய லக்கை நோக்கி செல்வோம் நன்றி